ஓம் தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆணை முகநாறு முகநம்பியை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதர்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேலியன் அழகில் ஜோதியன் நம்பல தாடுவான் மலர் செலும்படி வாழ்த்தி வானவரசமாவ் தொடர்பினால் உலகோல் வழுத்துறும் பன்னி ஐங்கரணை வானவர் ரதனமணி அருமுகனை மாசறு கொற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கும் நல் திருநலை மாதை வானவர் ரதனா முத்துராமேச வல்லளி வணங்கி வார்த்திடுவா உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்குகனே இப்பினிடையெழும் ரசதம் போல் என்றுமாய் இலகி என்பாயி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறமையை தூள அறிந்தது நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி என்னும் மாதவனே சென்ற வகுப்பில் நம்ம தூள பூத உற்பத்தியை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் தூள பூத உற்பத்தி அதாவது பஞ்சீகரணத்தை பார்த்தோம் பஞ்சீகரணத்தில் ஆகாசம் வாயு நெருப்பு தண்ணி மண்ணு தோன்றுச்சுன்னு பார்த்தோம் இது ஆகாசத்தில் சப்தம் மட்டும் வெளிப்படுகிறது வாயுவில் வந்து சப்தமும் பரிசமும் வெளிப்படுகிறது சப்தம் பரிச ரூபமும் வெளிப்படுகிறது என்று பார்த்தோம் அப்பூவின் சப்தம் பரிச ரூப ரச இது நான்கும் இருக்கின்றன என்று நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்புன்னா தண்ணின்னு அர்த்தம் தண்ணியில் வந்து நான்கு இருக்கு சப்தம் பரிச ரூபரசம் கந்தம் வந்து வியாப்பிய மாடி இருக்கிறது வியாப்பியம்னா அடங்கி இருக்கிறது எங்கே அடங்கி இருக்கு அப்பூவின் இடத்துல அடங்கி இருக்கு அதனால கந்தம் வந்து அக்னி அப்பூனிடத்தில் வெளிப்படாது இந்த அப்பூ நேரத்தில் நான்கு இருக்குன்னு பார்த்தோம் சப்தம் அக்க அப்பூவுன இடத்துல நான்கு இருக்கு சப்தம் பரிசம் ரூபா ரசம்ண்டு நான்கு இருக்கின்றன சப்தம் என்னான்னு பார்க்கலாம் தண்ணி போச்சுன்னா சலசலான் சலீசலுன்னு சத்தம் கேட்குது கலகலன்னு கேட்குது கொளகலான்னு கேட்குது தண்ணியினுடைய சத்தம் பரிசம் தண்ணி வந்து குளிர்ச்சியாக இருக்கிறது ரூபம் தண்ணி வந்து வெண்மையாக நடம் தண்ணி வந்து கைப்பு கார்பு புளிப்பு உவர்பு துவர்ப்பு தித்திப்பு என்று அறுசுவையோடு இருக்கிறது அறுசுவையும் இருக்கிறது கைப்பு கார்பு புளிப்பு உவர்பு துவர்ப்பு தித்திப்பு இப்படியெல்லாம் தண்ணி இருக்கிறது அதுக்கடுத்து இதிலே நான்கு இருக்குன்னு பார்த்தோம் இந்த தண்ணியில் இருந்து நமக்கு அடுத்து தோன்றியது மண்ணு இந்த மண்ணு வந்து மண்ணு நடைத்துல நான்கு இருக்கின்றன காரணமாக இருக்கக்கூடிய இந்த நான்கு பூதங்களுக்கு காரணம் நான்கு பூதங்களும் காரணமாக இருக்கிறது அதனால் அதனுடைய குணங்களும் இந்த மண்ணின் இருக்குது பரிச இருக்கு ரூபம் இருக்குது தன்னுடைய அம்சம் மண்ணினுடைய அம்சம் வாசனை கந்தம் இந்த ஐந்துமே மண்ணின் இருக்கு மண்ணின் இடத்துல ஐந்து இருக்கிறது ஏன்னா என்ன சப்தம் எப்படி இருக்குது கட்டகடான சத்தங்க இருக்குது பரிசம் வந்து அது வன்மையாக திண்மையாக கடினமாக இருக்கிறது ரொம்ப சுரசுரன் இருக்குது மண் இதெல்லாம் பரிசத்தன்மை ரூபவங்க வந்து சிவப்பு மன மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது இது மணல் வெண்மை நிறமாக இருக்குது இந்த மாதிரி பல ரூபமாக மண்ணை இருக்கின்றன அதுக்கு தான் ரூபம்னு பேர் அதுக்கடுத்து ரசம் சுவை மண்ணில் இதெல்லாம் இருக்குது இதில் தண்ணியில் இருக்கக்கூடிய அறு சுவையும் மண்ணில் இருக்குது ஒரு சிலர் மண்ணெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தா தெரியும் நல்லா இருக்கும் மண்ணை சாப்பிட்றது உள்ள இதெல்லாம் சின்ன பிள்ளைய சாப்பிடுவாங்க கற்பஸ்திரிகளும் சாப்பிட்றாங்க இதுகள்லாம் இருக்கு அதில் சுவை இருக்குங்கிறது அதில் கைப்பு இருக்கு கார்ப்பு இருக்கு புளிப்பு இருக்குது உவர்பு துவர்ப்பு தித்திப்பு இதுவும் மன்னன் இடத்துல இருக்கின்றன அதுக்கடுத்து கந்தம்னா வாசனை நற்கந்தம் துர்க்கந்தம் இவையும் மன்னன் இடத்துல கந்தம்னா வாசனை நல்ல வாசனை தீய வாசனை இதுகெல்லாம் வந்து மன்னனுடைய அம்சம் அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் நான் பார்த்தேன் பஞ்சீகரணம் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு பூதத்துலையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம் ஆகாசத்தில் சப்தம் மட்டும் வாயுவில் சப்தம் வருஷமும் அக்னி இடத்துல சப்தம் வருஷம் ரூபமும் அப்பூவின் இடத்துல சப்தம் பரிச ரூபா ரசமும் பிரிதிவின் இடத்துல சப்தம் பரிச ரூபா ரச கந்தமும் ஐந்தும் இருக்கின்றன ஒன்றிலேருந்து ஒன்று உற்பத்தி ஆகிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இது வந்து பஞ்சீகரணம் பண்ண வந்திருக்கின்றன முன்பு சூக்கும பூதத்திலிருந்து சுக்கும சரீரங்கள் தோன்றினார் போல சுக்கும பூதத்திலிருந்து சுக்கும சரீரம் தோன்றுச்சு இப்படி பஞ்சீகரணம் பண்ண தூள பூதத்தில் இருந்து தூள சரீரம் தோன்றிட்டு நல்லா பார்க்கணும் தூள சூக்கும பூதத்தில் இருந்து சத்துவகுண ரஜோகுணத்தில் சுக்கும சரீரம் தோன்றியிருக்கு அந்த பஞ் சூக்கும பூதத்தில் தமோகுணத்தை பஞ்சீகரணம் பண்ணப்பட்டு தூள பூதம் தோன்றிருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தூள பூதம் தோன்றிருக்கு இந்த தூளபூதத்திலிருந்து தூள சரீரம் தோன்றியிருக்கிறது தூள சரீரம் தோன்றியிருக்கிறது இந்த தூள சரீரத்தில் ஆறு தத்துவம் நால்வகை பிறப்பு மூவகை ஜாதியாக இருக்கின்றன இந்த தூள சரீரம் எப்படி இருக்கிறது ஆறு தத்துவமும் நால்வகை பிறப்பு மூவகை ஜாதியாகவும் இருக்கின்றன ஆறு தத்துவம் அப்படின்னா என்னான்னு பார்க்குறோம் இந்த தூள சரீரத்தில் ஆறு தத்துவம் இருக்கிறது சர்மம் உதிரம் மாமிசம் ஷனாயு அத்தி மச்சைன்னு சொல்கிறது சர்மம் உதிரம் மாமிசம் சனாயு அத்தி மச்சை அப்படின்னு ஆறு இருக்கிறது சர்மம்னா தோளுன்னு அர்த்தம் தோல் இந்த தெரியுதே தோல் உதிரம்னா ரத்தம்னு அர்த்தம் உதிரம் ரத்தம் மாமிஷம்னா மாமிஷம் சனாயு அப்படின்னா நரம்பு இந்த உடம்புல நரம்புலாம் இருக்கு தெரியுது அத்தி அத்தின்னா எலும்புன்னு அர்த்தம் எலும்பு இருக்கிறது உடம்புக்குள்ள எலும்பு இருக்கு உடம்புல எலும்பு இருக்கு மஜ்ஜைன்னா மூளை மூளை இருக்கிறது இது ஆறுக்கும் தூள சரீரம்னு பேர் தோளு இரத்தம் மாமிசம் நரம்பு எலும்பு மூளை இந்த ஆறு தத்துவமும் தூள சரீரம் என்று சொல்லப்படுகிறது இந்த தூள சரீரம் அதுக்கடுத்து எப்படி சொல்றாரு நாலு வகை தோற்றமாக இருக்கின்றன இந்த தூள சரீரம் உற்பத்தியானது எப்படின்னு கேட்டால் நான்கு வகையில்தான் தோன்றியிருக்கிறதுங்கிறார் சராயுஜம் அண்டஜம் சுவேதஜம் உத்துபீஜம்னு சொல்லி நான்கு பிரிவாக தோன்றியிருக்கின்றன சராயுஜம்னா கருப்பையிலிருந்து உண்டாகக்கூடிய உயிரினங்கள் கருப்பை கருப்பையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிரினங்கள் இது ஒரு ஜாதி இது ஒன்று இது ஒரு தூள சரீரம் தோன்றுகிறது மனுஷாலெல்லாம் கருப்பையிலேருந்து தோன்றாங்க நிறையா கருமாடு இதுகெல்லாம் வந்து கருப்பையிலேருந்து தோன்றுகிற ஆடு மாடு இது எல்லாம் வந்து கருப்பையிலிருந்து உற்பத்தி ஆகின்றன இதுக்கு வந்து சராயுஜம்னு பேர் அண்டஜம்னு ஒன்று இருக்குது அண்டஜம்னா முட்டைன்னு அர்த்தம் முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் அண்டஜம் முட்டையிலிருந்து உற்பத்தி உயிரினங்கள் இந்த கோழி பறவைகள் இவை முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகின்றன இதுக்கு அண்டஜம்னு பேருதஜம் சுவேதஜம் அப்படின்னா வியர்வியிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் வியர்வியிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் பேணு பேணு இருக்கு இந்த பேனு கொசு இதுகள்லாம் வியர்வையிலிருந்து தோன்றுகிறது முக்கியமாக பேனெலாம் வந்து வியர்விலேருந்து தோன்றுறது இதுக்கடுத்து ஒத்து பீஜம்னு ஒன்று இருக்குது ஒத்துபீஜம்னா அதாவது தரையை பிள பிளந்து கொண்டு உண்டாகக்கூடிய தாபராதிகள் மரம் செடி கொடி இதுகள்லாம் வந்து ஒத்துபீஜம் இதெல்லாம் உத்து பீஜம் தரையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மரம் செடி கொடி இதுகள்லாம் உத்து இந்த மாதிரி இதுக்கு நான்கு வகையான பிறப்புன்னு பேர் சராயுஜம் அண்டஜம் உத் சுவேதஜம் உத்பீஜம் சராயுஜங்கிறது கருப்பையிலிருந்து தோன்றுறது அண்டஜங்கிறது முட்டையிலிருந்து தோன்றுறது சுவேதஜங்கிறது வியர்வியிலிருந்து தோன்றக்கூடிய பிராணிகள் உத்பீஜங்கிறது மண்ணிலிருந்து மண்ணை பிளந்து கொண்டு வரக்கூடிய தாவராதிகள் மரம் செடி கொடி இவைகளெல்லாம் உத் பீஜம் இவைகள்லாம் தூள சரீரங்கள் தூள சரீரத்தில் நாள் வகை பிறப்பாக இந்த மா இந்த நாளில் ஒன்று தான் இந்த தூள வேற எந்த வழியிலும் தோன்றதில்ல இதுக்காக இதுக்கு வேறாக எந்த பிறப்பு கிடையாது நாலு குழு சராயுஜமாக இருக்கும் இல்லைன்னா அண்டஜமாக இருக்கும் சுவேதஜமாக இருக்கும் இல்லைனா உத்வேஜமாக இருக்கும் அதுக்கடுத்து மூவகை ஜாதிகள்னு சொல்லியிருக்கு இகலோக பரலோக இரண்டு லோக புத்தியும் கொடுக்கின்ற மானுட சரீரம் உத்தம சாதி அதாவது இகலோகம் யுகலோகம்னா இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதே யுகலோகம் யுகம்னாக்க இந்த லோகத்துல இருக்கிறோம் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு இகலோகம்னு பேரு இதுல இந்த புத்தியெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது எப்படியெல்லாம் வாழணுங்கிற புத்தி இருக்க இதுக்கு பேரு இகலோக புத்தி உலகத்தில் எப்படி வாழ்கிறதுக்குன்னு புத்தி இருக்குது அதுக்கு யுகலோக புத்தின்னு பேர் அப்புறம் பரலோக புத்தின்னு ஒன்று இருக்குது பரலோகம்னா அடுத்த பிறவியை பற்றி அடுத்த உலகத்தை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய அறிவுக்கு பேர் தான் பரலோக புத்தின்னு பேர் அதாவது அடுத்து நமக்கு பிறவி இருக்கு பாபபுண்ணியம் இருக்கு இதனால் நம்ம நல்லதை செய்வோம் அடுத்த பிறவி நல்ல பிறவி எடுப்போம் அப்படின்னு நினச்சி செய்கிறோம் இதெல்லாம் பரலோகத்தை பற்றிய ஒரு ஒரு புத்தி இருக்கிறதுனால அதெல்லாம் செய்கிறோம் அதாவது அடுத்த ஜென்மத்தில் நல்ல கதியை அடையணும் இல்லைனா அடுத்து வந்து தேவ போய் பறக்கணும் இல்லைன்னா அடுத்து மோட்சத்தை அடையணும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த இந்த பிறவியை விட்டு அடுத்ததை பற்றி நம்ம தி தெரிஞ்சுக்கிட்றோம் அந்த சிந்தனை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் வரும் பாவ புண்ணியம் பிறப்பு இறப்பு அடுத்து என்னென்னமோ பிறவி வரலாம் அப்படிங்கிறது தேவலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நம்ம சொர்க்கத்தில் போய் நல்லா ஆனந்த இன்பமாக இருக்கலாம் அதுக்கடுத்து பருவநிலை ஆகிய மோட்சத்தை அடையலாம் இப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்கக்கூடிய அந்த புத்தி அதுக்குத்தான் பரலோக புத்தின்னு பேர் அந்த புத்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது அதுதான் இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் வரக்கூடிய புத்தி உடையவன் அவன் மனிதன் அந்த சரீரந்தேன் மாதி உத்தம ஜாதி மனுஷன்ல உத்தம ஜாதி அதே மனித பிறவிதே உத்தம ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நிறைய பேத்துக்கு ரொம்ப சந்தேக பிறவிங்கிறது கிடையாது பிறவிலாம் கிடையாது யார் பார்த்தாங்கிற பிறவி கிடையாதுன்னு சொல்றீங்களே போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சோமோ இந்தந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கல இகலோக பாக்கியங்கள் கிடைக்கலை அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் முன்னால் பிறவியில் இருந்திருக்கிறோங்கிறதுனாலதான் ஜோஷிய சொல்கிறபடி பரிகாரம்லாம் செய்து அதற்கான பாவ நிவர்த்தியெல்லாம் பண்ணுகிறதுனால முற்பிறவிகளில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இதைப்போல் அடுத்த பிறவி இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது சாஸ்திரமும் அதத்தையும் சொல்லுது பிரியவுகளும் அதத்தையும் சொல்லுகிறார்கள் மகான்களுடைய வாக்கியமும் அது தான் பிறவானிலை மோட்சத்தை அடையலாங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட புத்தியெல்லாம் நமக்கு நல்லா கொடுக்குது அப்படின்னா இது இப்போது வந்து மானிட பிறவியில் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட மாண்ட பிறவியானது உத்தம சாதி அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கடுத்து பரலோக புத்தியை பற்றி ஒன்றும் தெரியாது இகலோக புத்தியை மட்டும் தெரிஞ்சுருக்கக்கூடிய பசு பட்சி அதாவது மிருகங்கள் இதுகெல்லாம் வந்து அடுத்த பிறவியை பற்றி தெரியாது யுகத்தை மட்டும்தான் தெரியாது இந்த பிறவி இல்லை பசிக்குதா ஒரு இடத்துல பசுமையாக இருந்துச்சுன்னா அங்க போய் மேய்ஞ்சிட்டு வரும் தண்ணி எங்க இருக்கோ அங்க போய் குடிக்கும் இது இது பிராணியினுக்கு தெரியும் மிருகங்களை சிங்கம் இருக்கு அதனுடைய மானு வேட்டையை அடிச்சாப்பிடுது இது அதுக்கு வந்து யுகத்தை பற்றி நல்லா தெரியும் தண்ணி அடிச்சுன்னா குளத்துல போய் தண்ணியே குடிக்கும் இந்த மாதிரியான யுகத்தை பற்றி மிருகங்களுக்கெல்லாம் தெரிகின்றன பசுகளுக்கும் பச்சைகளுக்கும் பட்சினா பசுனாக்கு விலங்குகள்னு அர்த்தம் பச்சின பறவைகள்னு அர்த்தம் இந்த ரெண்டுக்குமே வந்து யுகத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறது யுகத்தை பற்றி நன்கு தெரியும் தெரியும் யுகத்தை பற்றி நல்லா தெரியும் அதுக்கடுத்து இதுக்கு பேர் மத்திய மசாதின்னு பேர் நடுத்தரமானது இதுக்கடுத்து ரெண்டு லோக புத்தியும் தெரியாது யுகத்தில் இருக்கிறது தெரியாது பறத்தை பற்றியும் தெரியாது மரஞ்செடி கொடி இதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது யுகத்தை பற்றி தெரியாது பறத்தை பற்றி தெரியாது அந்த மரம் செடிகளுக்கு தெரியாது அது வந்து அதம் அசாதி கீ கீழான ஜாதி மனித பிறவி உத்த மசாதி பசு பட்சம் மத்திய மசாதி தாவராதிகள் மூன்று ஜாதிகள் இருக்கின்றன தூள சரீரத்தில் ஆறு தத்துவம் நான்கு வகை பிறப்பு என்று நம்ம பார்த்தோம் ஆறு தத்துவம் சர்வம் உதிரம் சனாயும் ஆமிஷம் அத்தி மச்சை நான்கு வகை பிறப்பு சராயிஜும் அண்டஜும் சுவேதஜும் உத்வேஜம் மூவகை ஜாதி மனிடசாதி மிருக ஜாதி தாவராதிகள் இது மூவக ஜாதிகள் என்று இருக்கின்றன இது வந்து தூள சரீரத்தோடு சேர்ந்தது இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து இப்படி பிரதிவிதத்துவமா இருக்கின்ற பூலோகத்தில் கண்டால் போல இப்போ மண்ணாக இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கறதை போல அப்பு அக்கினி வாயு ஆகாயம் எனப்பட்ட தத்துவங்களாய் நிறை நிறைய இருக்கின்ற பிதிர்லோகம் தேவலோகம் அச்சகந்தர்வ சித்தர்லோகங்களிலும் நட்சத்திரமாக தோன்றுகின்ற சந்திரன் முதலான பிதற்கள் சூரியன் முதலான தேவதைகள் கந்தர்வர்கள் சித்தர்கள் எனப்பட்டவர்கள் உத்தம சாதி இப்போ இகுலோகத்தில் நம்ம மனிதன் மிருகம் தாவரதைகள்னு பார்த்தோம் இதைப்போல் அடுத்து வேறு இந்த தண்ணி அக்னி வாயு எனப்பட்ட தத்துவங்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணு மட்டும் இல்லாமல் மற்ற நான்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிதிர்லோகம்னு ஒன்று இருக்குது தேவலோகம் யச்ச கந்தர்வ சித்தர் லோகங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற பிதிர்லோகம் தேவலோகம் யச்ச கந்தர்வ சித்தர் லோகங்களிலும் நட்சத்திரமாக தோன்றுகின்ற சூரியன் முதலான தேவதைகள் உத்தம சாதி சந்திரன் முதலான பிதிர்கள் சூரியன் முதலான தேவதைகள் இவர்களெலாம் கந்தர்வர்கள் சித்தர்கள் இவர்களெலாம் உத்தம சாதி உத்தம சாதியில் யார் யார் வர்றது சந்திரன் சூரியன் கந்தர்வர்கள் சித்தர்கள் இவர்களெலாம் உத்தம சாதி இதுக்கடுத்து காமதேனு ஐராவதம் அன்னம் கருடன் இது மத்திமசாதி காமதேனுனா கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு ஐராவதங்கிறது யானை தேவலோகத்தில் இந்திர நடத்துக்கு வாகனமாக இருக்கிறது ஐராவதங்கிற யானை அன்னங்கிறது அன்னப்பறவை அது வந்து பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை குடிச்சுட்டு தண்ணியை விட்டுரும் இதுக்கு அன்னப்பறவையினுடைய குணம் அப்புறம் கருடன் கருடன் இருக்கிற இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து மத்திய மசாதி இதெல்லாம் மத்திய மசாதி கற்பக உருச்சம் பாரிஜாதம் இது வந்து அதம் மசாதி எப்படி கற்பக உருச்சம் கற்பக உருச்சங்கிறது ஒரு மரம் அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது எப்படி அண்ணன் இப்படி காமதேவனு கேட்டதெல்லாம் கொடுக்குறதோ அதே போல கற்புத உற்சமும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது பாரிஜாத மலர்ன்னு ஒன்று இருக்கு அது வந்து எப்பயுமே வாடாது அதே பாரிஜாத மலர் இது வந்து அதம்ம சாதி இது வந்து அதம்ம சாதி சரி இது வந்து தூள சரீரத்தோடு சேர்ந்தது இது வந்து தூள சரீரம் அதாவது இந்த தூளை ச இதுக்குத்தான் தூள சரீரம்னு பேர் இதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம் பார்த்துட்டோம் காரண சரீர உற்பத்தி மொதல் பார்த்தோம் ரெண்டாவது சுக்கும சரீர உற்பத்தியை பார்த்துட்டோம் இப்பொழுத தூள சரீர உற்பத்தியை பார்த்தோம் மூன்று சரீரங்களுடைய உற்பத்தி எப்படி உற்பத்தி என்று சொன்னதை நம்ம பார்த்தோம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை நம்ம விரிவாக பார்த்தோம் நமக்கு மூன்று சரீரம் இருக்குன்னு நமக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கறோம் இந்த சரீரத்துக்கு மூன்று பேர் இருக்குது தேகம்னு ஒரு பேர் மெய்யின்னு ஒரு பேர் சரீரம்னு ஒரு பேர் இப்படியெல்லாம் இருக்கு இதுக்கு ஏன் தேகம்னு பேர் வந்துச்சுங்கட்டா இந்த சரீரத்தை நான் அக்னினால் எரிக்கப்படுகின்றதுனால இதுக்கு சரீ இதுக்கு தேகம்னு பேர் கணத்தை எரிச்சிட்றாங்க தைக்கிறதுனால இதுக்கு தேகம்னு பேர் இப்போ இதுக்கு மெய்யின்னு பேர் வந்துச்சு இந்த உடம்பு வந்து பொய்யானது இந்த பொய்யான உடம்பு மெய்யின்னு பேர் வந்து மெய்வாய் கண் மூக்கு செவி மெய்யின்னு பேர் வந்திருக்கு எப்படி இப்போ விளக்கு எரிகிறது அந்தக்கு பேர் விளக்குன்னு பேர் அது பிரகாசத்தை கொடுக்கறது ஆனால் சாதாரணமாக சொல்ற விளக்கு எடுத்துட்டு வாங்குறாங்க விளக்கு எடுத்து விளக்கு ஏற்றக்கூடிய அந்த பொருளுக்கே விளக்குன்னு ஒரு பேரு குத்து விளக்குன்னு சொல்றாங்க அதுக்கு பேரு விளக்குன்னு பேரு விளக்குன்னா அந்த தீபத்துக்கு அக்னிக்குது விளக்குன்னு பேரு ஆனால் அது ஏற்றக்கூடிய அந்த கருவிக்கும் விளக்குன்னு தான் பேர் அதே போல் இந்த உடம்பு வந்து உடம்பு பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யான பொருள் ஒன்று இருக்கிறது பொய்யான உடம்புக்குள்ளே உண்மையான ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் ஆத்மா அந்த ஆத்மா அங்கே இருக்கிறதுனால இந்த பொய்யான உடம்புக்கு மெய்யன்று பெயர் வருகின்றது எப்படி விளக்கு ஏற்றதுனால அந்த க அந்த கர அந்த கருவிக்கும் விளக்குன்னு பேர் வந்துச்சோ குத்து விளக்குன்னு பேர் வந்துச்சோ அதே மெய்யாயி ஆத்மா இருக்கிறதுனால பொய்யான இந்த உடலுக்கும் மெய்யென்ற பெயர் வந்து இருக்கிறது அதனால இந்த உடம்பை மெய்யென்றும் சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து சரீரம்னு ஒரு பேர் சரீரம்னா என்னன்னு இந்த அன்னாதி அன்னாதினால் குறைஞ்சி போகிறது சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த உடம்பு வந்து குறைஞ்ச போகுது வியாதிகள்னாலையும் முதுமைனாலையும் இது வந்து ஜீரணத்து போகுது இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து குறைஞ்சி போகுது சாப்பாடு சரியாக சாப்பிட்னா உடம்பு குறைஞ்சி போகுது வியாதி வந்தாலும் குறைஞ்சி போகுது முதுமை வந்தாலும் உடம்பு குறைஞ்சி போகுது இப்பெல்லாம் ஜீரணித்து போகிறதுனால இதுக்கு சரீரம்னு பேர் அதனால் தேகம் மெய் சரீரம் இதுவெல்லாம் பேர் இருக்கின்றன இந்த தூள சரீரத்துக்கு இருக்கின்றன சரி இப்போ நம்ம மூணு சரீரத்தை பார்த்துட்டோம் மூணு சரீரம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு பார்த்துருக்குறோம் பார்த்தச்சு இதுக்கு அடுத்து இதில் கோஷம்னு சொல்லப்படுது அதாவது தூளு சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேர் தூளு சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேர் எப்படின்னு கேட்டா இந்த தூளு சரீரமானது மாதா பிதாக்க நடத்துல நாதமாகவும் இந்துவாகவும் இருந்து அதனுடைய சேர்க்கையினால் அந்த சரீரம் வந்து உற்பத்தி ஆகிருக்கு இந்த உற்பத்தியான சரீரமானது பிறந்த பிறகு திரும்பவும் அன்னத்தினாலேயே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது உடம்பு பருத்து கொண்டு இருக்கிறது அன்னம் போகலைன்னா உடம்பு வந்து இல்லாமல் போயிறது அன்னத்தினாலேயே பிறந்து அன்னத்தினாலேயே வளர்ந்து அன்னம் இல்லைன்னா மாயக்கூடிய இந்த உடம்புக்கு அன்னமய கோஷம்னு பேர் அன்னமய கோஷமுன்னு பேர் இந்த தூள சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேர் கோஷம்னா என்ன அர்த்தம்னு முத பார்க்கணும் கோஷம்னா மறைப்புன்னு அர்த்தம் கோஷம்னா மறைப்புன்னு அர்த்தம் இப்போ நகை நட்டுலாம் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெட்டியில் வச்சுருக்கிறோம் நகை தெரியக்கூடாது அப்போ உள்ள பெட்டிக்குள்ளே இருக்கிறது நகைக்க மறைச்சிருக்கிறது எது அந்த பெட்டி தான் மறைச்சிருக்கு இந்த பெட்டிக்குத்தான் வந்து கோஷமுன்னு பேர் மறைப்புன்னு அர்த்தம் இந்த கத்தி இருக்கு கத்தி உள்ளே உரைக்குள்ளே கத்தியாக வச்சுருக்கோம் அப்போ அந்த உரை இருக்கே அந்த உரைக்கு கோஷம்னு பேர் கத்திக்கு கத்திய மறைச்சிருக்கு அந்த உரை அதனால அந்த உரைக்கு பேர் கோசம்னு பேர் அந்த ஆபரணத்தை மறைச்சிருக்கக்கூடிய பெட்டிக்கு அதுக்கு கோசம்னு பேர் அதை போல் கோஷம்னால் மறைப்பு மறைத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதைப்போல் இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கிறது இது ஆத்மா இருக்கிறது இது ஐந்து கோஷங்கள்னால மறைக்கப்பட்டு இருக்கிறது ஐந்து கோஷங்கள்னால மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மறைத்து இருக்கிறதுனால ஆத்மாவை நம்ம அறிய முடியலை அதில் ஒரு கோஷம் அன்னமய கோஷம் இது அண்ணம் இந்த உடம்புதான் தூளசரி இருந்த அன்னமய கோஷம் இப்படி அஞ்சு கோஷங்கள் மறைச்சிருக்கிறதுனாலதான் ஆத்மாவை நம்ம அறிய முடியலை இந்த ஐந்து கோஷங்களையும் புசாரணை பண்ணி இதெல்லாம் இதோடு சேர்ந்தது ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லி நேதி கலைஞ்சு நீக்கி அதற்கு அப்புறத்து அப்பால இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு அதுக்குத்தான் ஞானம்னு பேர் இந்த கோஷ புறங்களை இடித்து தகர்க்கும் மதக்குஞ்சர குருநாதனை அப்படிங்கிறார் கைவல்லிய நவனீதங்கிற சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார் குரு வந்து அப்படி இடிச்சிடறாராம் பஞ்ச கோஷங்கள் அபிமானம் வச்சுருக்கிற பற்று வச்சிருக்கிற நான் ங்கிற நான் நான்ங்கிற அபிமானம் வச்சுருக்கிற அதெல்லாம் நீ கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை புகுத்தி அபிமானத்தை நீக்கக்கூடியவர் எவரோ அவரே குரு அப்படிப்பட்ட குருவத்தை கோஷப்புறங்கள் இடித்து தகர்க்கும் மதக்குஞ்சிற குருநாதனி அதெல்லாம் பிரிவு பின்னால் அங்கங்கு பார்க்கலாம் இப்போ அன்னமய கோஷத்தை நம்ம பார்த்துட்டோம் இந்த தூள சரீரமே அன்னமய கோஷம் அப்புறம் சூக்கும சரீரம்னு ஒன்று பார்த்தேன் இருபது தத்துவம் அந்த கரணம் ஞானேந்திரியம் வாயுக்கள் கர்மேந்திரியங்கள் ஆக ஐந்து ஐந்து மொத்தமாக இருபது இருக்கின்றன இதுக்கு சூக்கும சரீரம்னு பேர் இதில் மூன்று கோஷங்கள் இருக்கின்றன பிராணன் கர்மேந்திரியமும் சேர்ந்து பிராணமய கோஷம் கர்மேந்திரியங்களுடன் சேர்ந்து பிராணமய கோஷம்னு பேரே மனது ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து மனோமய கோஷம்னு பேரே மனது ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து மனோமய கோஷம்னு பேரே புத்தி ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம்னு பேரு புத்தி ஞானந்தீவங்களுடன் சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம்னு பேரு பிராணமய கோஷம் மனவமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இது மூன்று கோஷங்கள் சுக்கும சரீரத்துக்குள் இருக்கின்றன சுக்கும சரீரத்துக்குள் இருக்கின்றன பிராணமய கோஷம் மனவமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மூணுமே சுக்கும சரீரத்தில் இருக்கின்றன முதல்ல தோன்றுனது காரணசரீரம்னு ஒன்னு பார்த்தோம் அந்த காரண சரீரமே ஆனந்தமய கோஷம்னு பேரு ஆனந்தமய கோஷம்னு பேரு இது காரணசரீரம் ஆனந்தமய கோஷம்னு பேரு இந்த கோஷம்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம் ஆத்மாவை மறைத்திருக்கக்கூடிய மறைப்பாக இருக்கக்கூடிய அந்த சரீரங்களுக்கு கோஷம்னு பேர் இந்த கோஷங்களை நீக்கணும்னா தான் ஆத்மா தெரியும் பண்ணி நான் என்கின்ற அந்த புத்தியை விடுறதுதான் கோஷத்தை நீக்கிறது அர்த்தம் அழிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது உச்சாரணை பண்ணி நான்கிற புத்தியை விடுறதுதான் அதுக்குத்தான் நீக்குதல்னு பேர் இப்படிப்பட்ட ஆத்மாந்தக்கும் உள்ள உடம்புக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு சரீரத்தை உடையவனே சரீரி அந்த சரீரி தான் இந்த சரீரத்தை உடையவனாக இருக்கின்றான் அந்த சரீரத்தில் தான் மூன்று கோஷங்கள் இருக்கின்றன ஐந்து கோஷங்கள் இருக்கின்றன சரீரி சரீரத்தை உடையவன் சரீரத்தை உடையவன் சரீரி என்று ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சரீரிங்கிற வந்து ஆத்மா இந்த ஆத்மா ஆரம்பத்தில் உடம்புக்குள்ளே இருக்கிறதாக மட்டும் சொல்லப்பட்டு ஒரு இதுக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஆத்மாவும் பிரம்மமும் எப்பொழுதும் ஒன்றாகத்தை இருக்கிறது அப்படிங்கிறத தத்துவம் மகாபாக்கிய நமக்கு உணர்த்துகிறது ஆத்மா வேறு பிரம்மம் வேறு அல்ல என்று ஒன்றுதேன் கட்டாகாயமும் மகா ஆகாயமும் ஒன்றுதேன் குட்டத்துக்குள்ள வழிபட்ட ஆகாயமும் எங்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆகாயமும் ஒன்றுதேன் அப்படிங்கிறத சொல்றது இந்த மகா வாக்கியம் இந்த கடங்கிறத உடச்சிட்டோம்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் மகா ஆகாயத்தோடு அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரே இருக்கிறது ஒரே ஆகாயந்தேன் அதே போல் ஒரே பிரமந்தேன் உடம்புத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு ஆத்மான்னு பேர் அந்த ஆத்மாவும் உணர்ந்துட்டோம்னா அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுங்கிறது நம்ம தத்துவம் மகா வாக்கியத்தை விசாரணை பண்ணி குறுமூலமாக கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த உண்மை அந்த ஐக்கியம் விளங்கும் அப்படிப்பட்ட அகண்ட பாவனை வரும்பொழுதும் நமக்கு அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டும் மோட்சத்தை அடையலாம் அதனால் அந்த பஞ்ச கோஷங்களுடைய விரிவை நம்ம அடுத்த வகுப்பில் என்ன விரிவாக எப்படியெல்லாம் அபிமான வைத்து நம்மளை மறைக்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கலாம் அடியால் அருள்மே என்னை சாட்டி படிமீ வந்த பரணே கொடியே என்று நின்னாதிமை பளவில் இங்கு நே வீடழித்த கண்ணா கடைப்போக கார் தந்தை அந்த மிலா இன்ப நமக்கு இவானும் எந்த நுயிர்தானாகுவானும் ஸ்வரனாகுவானும் அருள் கோனாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்